சச்சிதானோத்தியே தாத்தய விநா மனு ஜித்தோஜித்தன வைராபாணம அவதூத தத்தாத்திரேய பிராமண குரு எது மகாராஜாவுக்கு மற்றொரு திருஷ்டாந்தத்தை குருவாக சொல்லுகிறார் இது வந்து மூன்று ஸ்லோகங்களில் வருகிறது அதாவது ஒருத்தன் ஒரு இடத்துல அம்பை நோக்கி எய்து கொண்டிருந்தான் அவனுக்கு பக்கத்தில் சுற்றி ராஜாவே வந்தது கூட தெரியலையாம் அப்படி ஒரு ஒருமுகப்பட்ட மனசோடு இருந்தான் அப்படி எப்படி அந்த அம்பு எய்கின்றவனுடைய மனசு குறியிலேயே லட்சியமாக இருக்கோ அப்படி நாமும் வாழ்க்கையில் கடவுளையே குறிக்கோளாக கொண்டு தியானிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறார் ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது ஜிதாசனா ஜிதஸ்வாசா அதந்திரிதா முதல்ல அதந்திரிதா அதந்திரிதான்னு சொன்னால் சோம்பேறித்தன இருக்கப்படாது களைப்பற்றவனாகவும் களைப்பு இல்லாமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் ஜிதாசனா அதாவது அமர்றதில் காலை மாற்றி மாற்றி உட்காராமல் நீண்ட நேரம் ஒரே மாதிரி உட்கார்றத்துக்கான பயிற்சி ஆசன ஜெயம்னு பேர் அதுக்கு பத்மாசனத்தில் உட்கார்ந்தால் மணிக்கணக்காக பத்மாசனத்துலேயே உட்கார்ந்துருக்கிற சக்தி அதுக்கு பேர் ஆசன சித்தின்னு பேர் ஜிதாசனா ஆசனத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணணும் நல்லா பிராணாயாமம் பண்ணணும் அப்படி பிராணாயாமம் பண்ணி மூச்சை கட்டுப்படுத்தணும் அதனால் சுவாசத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறது பிராணாயாம பலத்தினால அதுக்கு ஜிதஸ்வாசகான்னார் ஆஹா ஜிதஸ்வாசா சண்ணு அதாவது சாதகான்னு நம்ம போட்டுக்கணும் சாதகா அதந்திரித்தஹா சண்ணு ஜிதாசனஹா சன்னு சண்ணு சன்னுன்னு போடணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சுக்கணும் ஆன்மீக சாதகன் சோம்பேறித்தனம் இல்லாமல் ஆசனத்தை ஜெயித்து சுவாசத்தையும் ஜெயித்து என்ன பண்ணணும்னா வைராக்கிய அபியாச யோகேன உலக விஷயத்தில் எதுலேயும் நாட்டமே இருக்கக்கூடாது எந்த விதமான லௌக்கிக வைதிக விவகாரங்கள் ஒன்றும் இந்த யோக விஷயத்தை தவிர வேறு எதுலையும் மனசு வைக்கப்படாது அது பேர் வைராக்கியம் வைராகியோ பூத்வா அதையும் சேர்த்துக்கணும் நாம் வைராக்கியத்தோட உலகத்தில் பற்று ஆசை இல்லாமல் பரிபூர்ண வைராகியத்தோடு சோம்பேறித்தனம் இல்லாமல் ஆசனத்தை ஜெயம் பண்ணி நன்றாக கட்டுப்படுத்தி அதையும் ஜெயிச்சு அபியாச யோகேன விடாமல் தியானம் பண்ணு அபியாச யோகேன த்ரியமானம் திரியமானம் மனக விடாம அபியாசம் அபியாசங்கிறதுக்கு தத்திரஸ்தௌ எத்தனகா அபியாசான்னு பதஞ்சலி மகரிஷி உபதேசம் பண்ணியிருக்கார் அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதா மனசை இதெல்லாம் பதஞ்சலியோடய சூத்திரம் அப்யா வைராக்கியத்தினாலேயும் வெளி விஷயத்தில் நாட்டத்தை வைக்கக்கூடாது அபியாசத்தினாலேயும் இந்த மனசனுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்திவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் தியானத்துக்கு ஆக இந்த அபியாசயோகம் அபியாசோகுனேதானியாமினீதையிலும் வரது அபியாசன வைராக்கேணியத்தை அதெல்லாம் பகவத் கீதையிலையும் இதில் பற்றி சொல்லியிருக்கு ஆக திரியமாணம் மனா இதனால் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்ட மனசினால ஏகத்திர சம்யுஜியத் ஒரே லட்சத்தில் ஆத்மசமஸ்தம் மனஹ்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேதுங்கிறார் கீதையில் பகவான் ஆத்மாவில் மனசை வச்சு வேற ஒன்றும் நினைக்கக்கூடாது அதை சொல்கிறார் இப்படி அபியாச யோகத்தினால் தாங்கப்பட்ட மனதை கொண்டு ஒரே லட்சியத்தில் இருக்கும்படி செய்ய வேணும் யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானும் ரகசி ஸ்தா ஆஹா யோகி சததம் யுஞ்சீத எல்லாம் பகவத்கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் இருக்குது எட்டாவது அத்தியாயத்தில் இருக்குது அந்த விஷயங்களை எல்லாம் மனசில் வச்சுட்டு இதை பார்த்தோம்னா நன்றாக புரியும் ஆக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு திருஷ்டாந்தமாக அம்பை செலுத்துபவன் எப்படி அம்பிலேயே அந்த குறியிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பானோ அப்படி முண்டகோபனிஷத்ரின் சொல்லியிருக்கு பிரணவோதனுகும் சரோஹியாத்மா பிரம்மதல் லட்சியம் உச்சியத்தை அப்பிரமத்தேன வேத்தவ்யம் சரவத்தன்மையோ பவேத் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓங்காரமாகிய வில்லிலே மனம் என்கின்ற அம்பை கொண்டு பரம்பொருள் என்கின்ற லட்சியத்திலே அதாவது மிகவும் கவனமாக கவனமாகங்கிறது பரிபூர்ண வைராக்கியத்தோடுன்னு அர்த்தம் அப்படி அப்பிறகு என்னாகும்னா எப்படி அம்பானது லட்சியத்தில் ஒன்றி போய் விடுகிறதோ அப்படி மனம் பிரம்மத்தில் ஒன்றி போய்விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதையெல்லாம் நாம் இங்கே நினைத்து பார்க்கிறோம் இந்த அளவிலே இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்ணுகிறேன் மன ஏகத்திர சம்யுஜியாத் ஜிதஸ்வாசோ ஜிதாசன வைராக்கியாபியாச யோகேன திரியமானமத எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் கறிவோம்